ாய தோத்ரவேத்ரை கபானே ஜோதிராய கிருஷ்ணாய கீதாமிருத்ததுகே நம எல்லோருக்கும் விஜயதசமி புண்ணிய தின ஆசீர்வாதங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறேன் கடைசியாக இந்த வாட்ஸ்அப் வகுப்புல பதினெட்டாவது அத்தியாயம் ஏழாவது ஸ்லோகம் வரைக்கும் அர்த்தம் சொல்லி இருக்கேன் இப்போ எட்டாவது ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்றேன் முதல்ல ஸ்லோகத்தை படிக்கிறேன் கர்ம காயக்ளேஷாத் தியஜேத் சகசம் தியாகம் நைவத்யம் லபேத் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சாத்திகத் தியாகம் இராஜசத்தியாகம் தாமசத் தியாகம் என்று தியாகத்தை மூணாக பிரித்து இங்கே உபதேசம் பண்ணுறார் ஏழாவது ஸ்லோகத்தில் சொன்னார் தனக்குன்னு விதிக்கப்பட்ட கடமையை பக்குவம் இல்லாமல் துறக்கக்கூடாது அப்படி பக்குவம் இல்லாமல் மேற்கொண்டால் அந்த சந்நியாசம் பகவான் சந்நியாசம் தியாகம்ங்கிறதுக்கு வேறு வேறு அர்த்தம் சொல்கிறது இல்லை ஒரே அர்த்தந்தான் அர்ஜுனன் கேட்டுருந்தான் சந்யாசம்னா என்ன தியாகம்னா என்னன்னு ரெண்டு சொல்லுக்கும் ஒரே அர்த்தம்தாங்கிற கருத்தை பகவான் சொல்றார் நம்ம ஏற்கனவே தெரிஞ்சுன்னு இருக்கோம் சாதாரணமாக சன்னியாசம்னா செயலை துறக்கிறது தியாகம்னா செயலை துறக்காம செயலின் பலனை துறக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் வச்சுன்னு இருக்கோம் ஆனால் கிருஷ்ணர் அப்படி விவஸ்த பண்ணி சன்னியாசம் வேற தியாகம் வேறேன்னு சொல்றது இல்லை ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம்தான் எப்படி வேணாலும் அது கான்டெக்ட்டை பொறுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் பகவான் உபதேசம் பண்றார் ஒருத்தன் மயங்கி போய் சாஸ்திர மதிக்காம செய்ய வேண்டிய கர்மத்தை பக்குவப்படாமையே துறந்து விட்டானே ஆனால் சந்யாசம் பண்ணி விட்டானே ஆனால் அது தாமச தியாகம் அப்படின்னு சொன்னார் தாமச சந்யாசம் இல்லாமசியாகம் அப்படின்னு அர்த்தம் அது இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றார் அப்படி மயங்கி போய் ஒரு மோகத்தினால துறக்கிறது இல்லை இங்கே ராஜசத்தியாகத்தை தான் பகவான் சொல்கிறார் கர்மம் வந்து பண்ணினா ரொம்ப கஷ்டம்ப்பா அது துக்கத்தை நிறைய கொடுக்கும் மோகம் இல்லாட்டா கூட இந்த கர்மமெல்லாம் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் அது மாத்திரமில்லை உடம்புக்கெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கும் காயக்லேஷ பயாத்து துக்கம் இத்தி ஏவ தியஜேத் எது கர்ம யாதொரு கர்மமானது துக்கம்தான் அது உடம்புக்கு நிறைய சிரமத்தை கொடுக்கிறது என்ற எண்ணத்தோடு தியாகம் செய்கிறானோ அவன் செய்யக்கூடிய அந்த தியாகம் இருக்கிறது அது ராஜசம் தியாகம் சா ராஜசம் தியாகம் கிருத்வா தியாகபலம் நெய்வ லபேத் அவனுக்கு அந்த தியாகத்தினுடைய பிரயோஜனம் கிடைக்காது அதாவது மோக்ம் கிடைக்காதுன்னு அர்த்தம் சித்த சுத்தியோ ஞான பிராப்தியோ அந்த ஞானத்தினால கிடைக்கக்கூடிய மோக்ஷமோ இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது ஆக கஷ்டமாக இருக்குங்கிறதுக்காக செய்ய வேண்டிய கடமைகளை தியாகம் செய்வது இராஜச தியாகம் அறியாமையினால கர்மத்தை தியாகம் பண்ணுறது தாமசத்தியாகம் ஆனால் செய்யணும்னு தெரியும் ஆனாலும் நம்ம கஷ்டப்பட வேண்டாம் இப்போ கஷ்டப்பட்டால் பின்னாலும் நல்லா இருப்போங்கிற அந்த எண்ணம் இல்லாமல் இப்போ கஷ்டப்படக்கூடாது இப்போ நம்ம சுகமாக இருக்கணுங்கிற எண்ணத்தோட செய்ய வேண்டிய கடமையை செய்தக்க செய்யாமையாலும் கெடுங்கிறார் இல்லையா திருவள்ளுவர் அப்படி புரிஞ்சுக்கணும் நாம ஆஹா அவனுக்கு தியாகத்தினுடைய கிடைக்காது இனி அடுத்த ஸ்லோகத்தில் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம்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 WhatsApp செய்யவும் அறிவும்